அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று மனநலத்தை முன்னிட்டு பொறுமைங்கிற குணத்தை திருவள்ளுவர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிற படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் இறப்பினை பொறுத்தல் நன்று எப்பவுமே நமக்கு பிறர் செய்த தீமையை பொறுத்துக்கிறது நல்லது அதனை மறத்தல் அதனினும் நன்று அதனை முற்றிலும் மறந்து விடுவது அதை காட்டிலும் நன்று மறக்கிறதுங்கிறது நம்ம கையில் ஆனாலும் அந்த மறக்கிறதுக்கான ஒரு மனநிலையை நாம் பழகிக்கணும் அதை பற்றி எந்த காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது எண்ணம் தோன்றினாலும் அந்த எண்ணத்தை இறைவா இந்த எண்ணம் எனக்கு தோன்றாமல் அருள் புரிவாயாக அப்படின்னு பிரார்த்தனை கூட பண்ணலாம் என்றும் இறப்பினை இறப்பினைனா நம்மளை நம்ம செத்து போற மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்க நம்மளை சாகடிக்கிற மாதிரி மனசுல அவ்வளவு துன்பத்தை கொடுத்துருக்கலாம் ஒருத்தர் அதை தான் இறப்புங்கிறவர் ஆக என்றும் இறப்பினை பொறுத்தல் நன்று அப்படி படிக்கணும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதை காட்டிலும் அதான் பொறுக்கிறத விட நல்லது மறக்கிறதுங்கிறார் ஆ பொறுத்தல் மறத்தல் இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறத்தல் நன்றுன்னு சொல்லி திருக்குறள் நூற்றி எட்டு செய் நன்றி அறிதலில் சொல்லியிருக்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம்னா மற்றவங்க நமக்கு நல்லது செஞ்சிருந்தால் மறக்கக்கூடாது நமக்கு நல்லது இல்லாததை செய்திருந்தால் தீமைங்கிறது கூட சொல்லலை நன்று அல்லது செய்திருந்தால் அன்றே அப்பொழுதே மறந்துவிடுவது நல்லதுன்னு சொல்லியிருக்கார் ஆகவே பிறர் நமக்கு செய்த நன்மையை நாம் மறக்கக்கூடாது பிறர் செய்த தீமையை உடனே மறந்து விட வேண்டும் என்ற கருத்தை வள்ளுவர் சொல்லுகிறார் ஒன்றை நினைப்பதோ மறப்பதோ நம் வசம் இல்லைங்கிறது ஒரு உண்மை ஆனாலும் நல்லவற்றை நினைப்பதற்கும் தீயவற்றை நன்கு மறந்து விடுவதற்கும் அதை ஒரு பொருட்டாக கருதி கொள்ளாமல் அதாவது பிறர் செய்த தீமையே ஒரு மனசுக்குள்ளே இந்த பழிவாங்கிற உணர்ச்சி வெஞ்சன்னு சொல்கிறோமே அது வச்சுக்கக்கூடாது அதுதான் அதனுடைய அர்த்தம் ஆக இந்த பொறுமையினுடைய படிநிலை முதல்ல பொறுத்துக்கிறதுக்கு பழகணும் அப்புறம் அதை மறக்கிறதுக்கு பழகணும் இதுதான் இந்த குரலினுடைய உபதேசம் முதல்ல பூமியை மாதிரி பொறுத்துக்கோன்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார்னா பொறுத்துக்கிறது என்னத்துக்கு மரந்துடுறது ரொம்ப நல்லதுப்பா நமக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லது அப்படிங்கிற கருத்து படும்படி உபதேசம் செய்திருக்கிறார் இதனை நன்றாக நாம் உள்வாங்கிக் கொள்வோம் பொருத்தல் நிரப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்